الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد الصadiq الوعد الامين اللهم لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم علمنا ما ينفعنا وان شلنا بما علمتنا وجدنا علما وقوما وان ان نقضها طاولا من خباع وان الباطل باطل مورثنا بجنابه وجعلنا مميزا من عن القرون فيتبعون احسنه وهدانا برحمه جميع عبادك الصالحين اما بعد وقد قال الله تعالى في محكمه التنزيل وفرعون من شديد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو يغرق فإذا جاء جلهم لا يستاخرون ساعة ولا يستخدمون وقال الله عنها أيضا ولا تحذبن الله راكدا عما نعمل العلمون صدق الله العظيم على وجه أرمار மிகரக்க பேரன் துறையுடனாகிய ஏக வந்தவன் அல்லாஹற்ற சுழகா நம்புவ சாராவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் குறிப்பாக அவன் தனித்தவன் இணைந்துரையற்றவன் அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாத்தியம் கூறியவனாகவும் أولا لحظة فتا سديد في الضغط سمارت في الضغط فردار العالم رسول الحكام نبي بجنائها محمد رسول الله صلى الله عليه وسلم أنا والذرميلا أنا والذرميلا قدما صحاباتا تابعوا من سبع تابع تابعين من اللي والذل واللوالذل நம் அனைவர் மீதிலும் அல்லாவின் உண்டாகலாம் புனிதமிக்க கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாராவுடைய மாளிகையிலே நகைக்கு எடுத்துக்காப்பில்லா என்ற உண்மையுடன் ஒன்று கூறியிருக்கும் அல்லாவில் அங்க சொல்லும் செய்தல நிலைமைகளிலும் படைத்த வந்தவனை அணுசி பயந்து தப்புவா ஒரு கலந்து கொள்ளுமாறு مُدَلِ الْعَلِيَنُكُمْ أَفَالَ مُدَلِكُمْ وَصِيَتُمْ وَنَصِيحَتُمْ كَيْدُهُ الْغَلِيَمْ عندكم إياه الإسلامي انسى غضر لي الله وإن الله يعرف ليه رب العزة الله سبحانه وتعالى مُنُو مَنِدَ الصَّمُودَ آيَسْنَدَيَّا عَنِيْسَ خَيِّرُ فَلَيْمُونَ لَرُّ فَلَيْمُونَ அந்த இஸ்லாத்திலே பரிபூரணமான முறையிலே இருப்பதன் மூலமாக இஸ்லாம் காட்டுத்தரக்கூடிய அந்த வழிகாட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் மூலமாகத்தான் எல்லா பரக்காசுகளும் ஹைராசுகளும் அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அல்லாதவும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளையும் இந்த மனித சமுதாயம் அனுபவிப்பதற்காக வேண்டும் வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் எச்சத்திரங்களாக இருக்கலாம் மலைகளாக இருக்கலாம் மரங்களாக இருக்கலாம் செடிகளாக இருக்கலாம் கொடுங்க இருக்கலாம் இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் எவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறதோ அத்துணையின் படைப்புகளும் மண்ணனுக்காக வேண்டி ஒசத்தாக்குவலாம் வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அத்துணையும் உங்களுக்காக வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு நேரடியாடுகிறது அல்லாஹில் ஜனாலு இந்த அதிகாரிகளின் மீது மிகவும் விளக்கம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவன் நாடு எதை செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவன் எதை விரும்புகிறானோ அதனை செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவர்களின் படைப்பிற்கும் சக்தி உள்ளவன் ஆட்சி செய்வதற்கும் சக்தி உள்ளவன் மோசாத்திற்கும் சக்தி உள்ளவன் சந்தோஷமாக்குவதற்கும் சக்தி உள்ளவன் கவலை ஏற்படுத்துவதற்கும் சக்தி உள்ளவன் என்ற அந்த உறுதியான இந்த எப்பீரத்தான் எங்களை கொண்டிகளை உள்ளத்திலும் உந்த வேண்டும் அந்த அனுபவம் அவர்கள் قلنا البياناء يقول <تصفيق> صلى الله عليه وسلم كنت خلف رسول الله صلى الله عليه وسلم يوم من فقال يا ظلام إني أعلمك كريم كمي صلى الله عليه وسلم مقولوا ناو رأينا عوالك اللي في النال يرندون يذكر النير الله يقول <تصفيق> صلى الله عليه وسلم وعالك اللي في الباطل الشيكيرار يلذي كنمغني غلامون ده يردنا ويثي فنند ويثي يرده பன்னெண்டு வயசுக்கு விடப்பட்டிருக்கிறார்கள் வார்த்தைகளை உனக்கு நன்றி தரக்கூடிய உனக்கு சில வார்த்தைகளை கூறி தரக்கூடிய கவனமா கேட்டு சொன்னார்கள் அல்லாவுடைய அல்லாவி அல்லாவுன்ன பாதுகாப்பா அல்லாவணி பாதுகாதி அல்லா உங்க பாதுகாப்பா அப்படிதான் என்ன அல்லாவை எப்படி பாதுகாக்கிறது அல்லாவை எப்படி பாதுகாக்க முடியும் அல்லாவினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை அந்த வாழ்க்கையில் எடுத்து கொண்டு வருவோம் தன்னுடைய வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ளுகிற கண்ணின் மூலமாக ஏற்படக்கூடிய ஹரத்தில் இருந்து வாயின் மூலமாக ஏற்படக்கூடிய ஹரத்தில் இருந்து காலின் மூலமாக ஏற்படக்கூடிய ஹரத்தில் இருந்து கையின் மூலமாக ஏற்படக்கூடிய ஹராசில் இருந்து எங்களுடைய உறுப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய ஹரசில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுகின்ற பொழுது என்ன இருந்து அல்லா என்ன பாதுகாக்கிறார் நெல்லையாரு அன்பு சகதரே உலகத்திலே அல்லா செண்ட ஜலாலு அவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறது உலகத்தில் அவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்கிற இந்த துணை நீங்க ஓடுறீங்களா ஓடுறா இல்லவுக்கு போட்டு என்ன கருத்துக்கு தெரியும் கருத்து யாருக்கும் தெரியும் கருத்து தெரிஞ்சா ஒற்றிய கருத்து தெரிஞ்சா உங்களுக்கு எந்த சிந்தனையும் ஆகணும் بره بره بره بره واجهدوا وجهية لله يفضل الصماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين يا الله إنه مغزة ونغزة تلك بيتين يقول إنه مغزة مين رسالة إنه وانت بومية قرزة مينة إنه وانت بومية قرزة ونغزة من المغزين عن تلك بيتين يا الله முஸ்லிமன் அமைதியான முறையில் தாங்கமான முறையில் முஸ்லிமான முறையில் எதையில் இணைக்கல்ல உன்னட எதையினால் நொய்ந்தாக்கல்ல உன்னட எதையில ஒப்பாக்கல்ல உனக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறத நீ நான் சக்தி உள்ளவன் நீ படைத்தவன் நீ நான் عبلي فجده مبكتا ينزم قد تيكري فيه الشيء لا إله إلا الله وحده لا شريك لا له الملك وله العمد وهو لكل الشيء القديم انها قلت ايه انها قلت الليلة عدي بكسي عدي بكسي ماذا ما يجري بكسي ايه عقل كلمة سيبة قلنا كلمة سعالة مولا كلمة تنديغي نارا كلمة صوحيبي عيزة كلمة رجو الغبر فعرمي للجناب وإنه فعرم أيضوه قريبا رضا قولي بيجان منه نريضوه نعلم عن قريمة الظاهر لا إله إلا الله وحده لا شريك الله لكل ملك ونظر حظه يحيي ويهيده بيده الخير وهو على كل شيء قدير ربه يا رحمن ايه ونكتبت ان افتحانيوه يا الله ونكتبت ان افتحانيوه يا الله ونكتبت ان افتحانيوه يا الله وحده مين عشانيوه உனக்கு யாரோ இலகு உனக்கு மனைவி இல்ல உனக்கு உனக்கு தவறு உனக்கு யாரு கிடையாது புகழ் அப்படி உனக்கு சொல்ற விலங்காவது போட்ல போட்டிருக்கு சொல்லி சும்மா ஓய்ந்து விளங்கி அல்லாளுக்கும் தனித்தவன் அவன் குதிர்த்துள்ளவன் சக்தி உள்ளவன் என்று அந்த மகத்துவத்தை பேசி பேசி உள்ளத்தில் அல்லாட மகத்துவத்தை ஆழமாக பதிய வைந்தோம் பதிய வைந்தோம் இவராஜி மறைவு கல சொல்லாம் என்ன சொல்லவா என்றும் தன்ன எதிர்த்து நிற்கிறது தான் சொல்லக்கூடிய கொள்கைக்கு எதிராக நிற்கிறது தான் சொல்லக்கூடிய பேச்சுக்கு எதிராக நிற்கிறேன் நான் கேள்வி பேச்சு அல்லாக்கு பொருத்தமாக என்றால் அவர்கள் படித்து பண்ற எப்படி பண்றேன் சொல் கட்டார ஆட்சி நடத்தது அவனுடைய பட்டாரம் இருக்கிறது அவனுடைய பதவி இருக்கிறது அவருடைய ஆட்சி இருக்கிறது अवनाल, अवन की एदर आगे, यार मुट्टी में परने मुढियादी, सरुवादी हारा पोक्वि, सरुवादी गार आच्टी, अपडिक पच्च अंतर, सरुवादी गार में पित्तों मुझने लेगे स्थान। काउजी जैने लेगे नाच्टी गरार हैं। इसलाप्ती பெருந்தோ கொ அதிகாரத்தின் மூலமாக அல்லா அப்படி கீழே போட்டு இவராகி அறிவித்தார் அவர்கள் அல்லாவுக்காதா பாதுகாத்த தன்னந்தனாக வந்து வின் பண்ணினாரி இவராகி அறிவித்தலாம் الله நல்ல உதவி தேர்வதாக இருந்தா தேதி வேற யாரையும் கேட்கல பார்க்கக்கூடிய கண்ணை தந்திருக்கிறானே கேட்கக்கூடிய நடக்கக்கூடிய காரம் தந்திருக்கிறானே உனக்கு சுத்தியா உனக்கு உடவா உனக்கு கூட நீ ஊர்மையா பாருங்க அசுபத்த உங்களை நீங்க பாருங்களோ உங்களை நீங்க பிரிந்து பாருங்க என்ன புற இருக்கு என்ன புறமாடுக்கு எதுவுமே இல்ல அழகாக படைத்திருக்கிறான் அந்த ரபுரான அல்லாவுடைய சொல்லி கொடுக்கிறார்கள் நீ கேரி அல்ல உதவி வேறு உதவி கே சொல்லி சொன்னார்கள் அறிந்து போவா அறிந்து போய் அப்பா அருகோ அவர்கள் சொல்கிறார்கள் மகனே கொஞ்சம் உதவிப்போ இந்த உண்மைக்கு எல்லாம் சேர்ந்து دولا ينفعوك إلا عن شر لبيت سمعت على أن ينفعوك بشي لم ينفعوك إلا بشي قد كتبه الله لك. ونبدأ الله يبايا ليه يكير عنه. ونبدأ الله يبايا ليه يكير عنه. عادوا دعا كانت كمية وليا يبقى إلا عن شر لك. إن ذلك فإن جعلوك سهيو على الله. எந்த பெருஜெரமும் கடைக்கல்ல அல்லாஹ் எல்லிரை இருந்த போது அல்லாஹ் ஹம்மா லா மாலன ரிமா ஸை வலா முஜலிமா மனஸ் வலா இன்பவு தஜ்ஜு மஜ்ஜத் எந்த கெடி செய்ய வந்தால அல்லாஹ் நாத்தத்தில் இல்லே தென உடக்கு நடக்கல இந்த ஈமானை இந்த உள்ளத்துல எடுத்து போ மகனே அன்புரிய இஸ்லாமிய சோதர்கள் சொல்லி வாலிபர்கள் வழி தவறிக்கொண்டிருக்கிறார்கள் நரகத்தின் பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நரகத்துடைய சிந்தனைகள் தன்னுடைய வாழ்க்கை கலந்து கொண்டிருக்கிறார்கள் நட பாவனைகள் உடல்கள் எல்லாம் அந்நியர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மாதிரி வாழ்வதை சென்று கொண்டிருக்கிறது ஒரு ஒரு நடிகன் எப்படி கொண்ட வைக்காலும் அது மாதிரி கொண்ட இன்னொரு எப்படி தாடி அழைக்கிறாரோ அது மாதிரி தாடி இன்னொரு டீஷர்ட் போனாலும் ஆடைகள் அரைமுறை நிர்வாகங்கள் மாதிரியான ஆடைகள் ஆண்கள் எடுத்து கொண்டாலும் சரி பெண்கள் எடுத்துக் கொண்டாலும் சரி அரைமுறை நிர்வாகமான ஆடைகள் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டு போவாக்கா என்ன தெரியுமா சுவர்க்கத்தில் ஒன்றுமே ஹரான் இல்லை சுவர்க்கத்தில் ஒன்றுமே ஹரான் இல்லை எல்லாமே ஹலால் இங்க அடிக்கிறோம் அடிச்சு நின்றா அங்க ரோட்டு நேர் ரோட்டு துருப்பு ரோட்டா வழங்கும் இங்க இங்க அடிக்கு நேர வேண்டும் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த குடிக்கலாம் குட்டிக்கு வாழ்க்கையை கணக்கி நாட்டமாக்கி சின்னமாக்கி போச்சு அவங்களுக்கு அந்த குடிக்கலாம் குடிக்கோ நமக்கு இருக்க போறேன் இங்க எதெல்லாம் ஹராதாக்கிறானோ அத்துணைய ஹரங்களும் அந்த அறாவாக இருக்கிறது ஒன்னே ஒன்று அங்கையும் ஹராம் என்னது ஒன்னே ஒன்று அங்கையும் ஹராம் என்ன தெரியுமா அந்த யாரும் அரைமுறை நிர்வாணத்தோட இலாக அரைமுறை நிர்வாகத்தோட அரைமுறை ஆடையோட அங்கே இருக்க எல்லாரும் நமக்கமான பூர்த்தியான ஆடைகள் அறிய வேண்டும் அல்லாது இல்ல ஜெனார்பு கோவம் வந்திப்பில் சொன்ன கவனமா கேளு அல்லாண்டு கோவம் வந்திருந்தா அவன் முதலாவது சைவிட்டு அவங்க ஆடை இல்லை என்ன அல்லாக்கு கோபம் வந்துட்டு அஜ்யான கோவம் முதலாவது அல்லாஹ் அவன் ஆதையத்தில் ஆடு மலை அண்ணவர்களும் அண்ணவர்களும் இருக்கிறாங்க قَالَ لَا تَعْلُوا عَلَيَّ فِي الْأَرْضِ وَلَا تُفْسِدُوا إِنِّي رَأَيْتُ سُوءَاتِهِمْ وَقَالَ مَا هَنَكُمَا رُغْبُكُمَا عَنْ هَذِهِ الشَّجَرَةِ إِلَّا أَن تَكُونَا مَرْجَيَيْنِ أَوْ تَكُونَا مِنَ الْخَالِدِينَ وَقَالَ مَا ضَلَّنَا مِنَ النَّاسِ لِنَطْعِمِينَ فَبَدَّ தொடர்ந்து போயன் பார செய்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில் இருக்கிற எப்படி கீழ் விக்கியம் கைத்தாண்ட இருக்கிறவரை எப்படி பங்கத்தில் போடுறா இப்ப ஏமா சாப்பிட்டாங்கும்பம் வந்தவா கோபம் வந்தவர் என்ன ஆலையை கணக்கி தக்க போக அதே கரெக்டி அல்லாக்கு கோபம் வந்தா அண்ணா கல் வைக்கிறது ஆடைய களத்தில் அல்லாத சோதனை தண்டனைக்கு ஆளாக இருக்கிறாய் மாண்பர்களின் கவனமாக என்பது ஒரு முக்கியமான ஒரு பருவம் நான் பெருமக்களின் வாலிபர்கள் வேண்டி இஸ்லாமுக்காக வேண்டி அல்லாவுடைய ரொம்ப உதவியாக பக்கவளமாக இருந்தார்கள் ஒரு கூற என்ன சூறத்தை சூரத்தில் வெள்ளிக்கிழமையில அந்த சூரத்தை ஓதினா ஒரு கிழம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறேன் சூரத்தில் நடித்த மக்காவில் மறுநாட்டுக்கு போனாங்க ஒரு நேரம் சிராக்குறையில தங்கினாங்க சவுருத்துறையில தங்கினாங்க சிராக்குற கொஞ்ச காலம் இன்று வணக்கினாங்க அந்த சௌர்த்தையை பற்றி சொல்லல போவாங்க ஒரு சூரம்பாக இழந்தல்ல சிறப்பு சூரமாக இழக்கல்ல சூரம் சொல்லி வேறு வாரிவர்கள் தங்கின அந்த புயல் பற்றி சொல்றாங்க விடுங்கதா மூணன்று வருது ஏழுது ஏழு என்ன நடந்துச்சு இஸ்லாம் துறை இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மருத்துவத்துறை இருக்கிறார்கள் அல்லாவை மாத்திரம் ரொம்ப ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்க முடியல ஏகத்து வந்து சொல்ல முடியல கொள்கையை பரப்ப முடியல அந்த கட்டத்திலே ஒரு புகை வந்து அம்படுகிறது அந்த புகையிலே தங்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்லா தெல்லது எ வருஷம் தங்கினாங்க அந்த குகையில எத்தனை வருஷம் தங்கினாங்க முன்னூத்தி ஒன்பது வருஷங்க எத்தனை வருஷம் முன்னூத்தி வருஷம் குகையில தங்கினார்கள் ஆட்சி மாறுகிறது நாடி டெவலப் ஆகிறது நாடி பார்ப்போமே தருக்காட்டேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தருக்காட்ட பணையை போட்டவர்கள் எடுத்துக்கொண்டு பாருங்க எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்க அப்படி இருந்த ஊராக இப்படி இருக்கு முன்னூத்தி ஒன்பது வருஷம் சூரியன் உரிக்கும் சூரத்தை பார்த்தோம் சும்மா ஓதைப்பட்டு போற கொஞ்சம் வாசித்து பாருட்டோம் கருத்தை பாருட்டோம் என்ன சொல்லப்பட்டீங்க ஆذن வாளிவர்கள் கண்ட பாலிபத்த ரப்புக்கு பொருத்தமான முறையில் கலந்துாங்க அல்லாஹ்ர பொறுத்தங்கறிஞ்சிச்சு அதனால தான் kıயாமத்ரிய நாள் வரைக்கும் அந்த கஹ்வாதிகளை பத்தி பேசி அந்த கஹ்வாதிகளை பத்தி படி வாளிவர்களுக்கு الامر ஏ வாளிவனே கொண்ட வாங்கிய நியாயமாட அவர் கொண்ட வாங்கிய சீரளிச்சாமன் கொண்ட வாங்கிய அழிவில கொண்டு சல்லாமன் அந்த வரலாறுப்படி நம்முடைய நெருக்கத்தை பெற்றுக்கோ இஸ்லாமிய நெருங்கியார்களே ஒவ்வொரு மன்னரும் அது வாரிபனாக இருக்கலாம் சிறுவனாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் வயோதிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை அல்லாவு தகவ வேண்டிய ஆட்சி பண்ணுறோம் அல்லாவு தகவல் ஆட்சி போன்ற நேரம் உதவி நடத்துகிறார்கள் கையேந்தி நீ ஒண்ணோ அறிஞ்ச பின்னால் கையே எவனாலும் ஒற்றுமை செய்ய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர் அவ்வாறு நினைக்கிறார்களே ஆனா இப்போ அவரங்களை அவர் இவன் ஒரு சமயம் அன்பு செய்யல அன்பு செஞ்ச அந்த இந்து மகிழ்ச்சியை கலந்து கொண்டு இருக்கிறான் ஆனா நாங்கள் ஒன்று மாற்றுமே இல்லை வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை வீரம் சும்மா பேருக்கு எல்லாருங்க எங்க உழைக்கிற போதும் வரணும் வர்றவே வராது வர்றவே வராது அல்ல என்ன ஆக்கி கொள்ள மறுக்க அல்லா உயிரி அலைவுனு ஹமிரேனி ரஹ்மத்துல்லாஹி தாலனது ஒரு கலைய எடுத்து கொண்டு போறாலி மகரனி நோக்கி போற நேரம் கடல் வந்து குடிக்கிறது என தெரி கடல் வந்து குடிக்கிறது மூஸா அலைஹிம் ஸலாம்ங்க படையின் போற நேரம் எப்படி கடல் வந்து குடிக்கிறீச்சோ சின்ன நேரத்துல வந்துங்க எவர கொண்டு நாசக்கு கொண்டு கலையீங்க போற என்ன மாதி மூஜிங்க மூஸா பின்னால கடல் பின்னாலும் அது கூட்ட அது வார்த்தை அபுரணி நான் அதிபரமாக சாரா அவர்கள் சொல்லுகிறாரு நான் கண்ட மூணு உதயங்கள் என்ன ஆச்சரியமாக சொன்னார்கள் அபுகுரை யாரோட சொல்கிறார்கள் போற நேரம் கடல் குறுக்கெடுத்துக்கு குறுக்கடுத்தவுடனே படை அமீர் பட தலைமுறை அவரணை சொன்னாரி சொல்லுங்க நாங்கெல்லாம் சொன்னோம்ல சொன்னோம் இறங்குங்க இப்ப உங்களுடைய வாகனத்தை இறங்குங்க எங்க கடக்கிற கடல் இல்ல புத்திட்டு படுதா பாப்பா புத்திட்டு படுதா நாங்கள் அந்த அந்த பூமியில நடக்கிற நேரம் அந்த குதிரையுடைய ஓட்டத்தில் சத்தம் எப்படி வருமோ அது மாதிரி தத்தம் கடலில் ஒரு சொத்து கண்ணில் கூட அந்த அது மட்டும் இல்ல தெரியுமா எனக்கு ஒரு தண்ணி அது ஒரு கோப்ப ஒரு ஒரு போராள சென்ற கோப்ப அப்படியே கோப்பத்தில் எப்படி இருக்கும் என்ன பொழுது கடல்ல கடல்ல என்ன வந்தவங்க நான் இப்ப இந்த கோப்பை நான் எடுத்து கட்ட எப்படா வீடு பாதுகாத்து கட்ட நான் வைப்பா உயிரப்பாடு கட்டம் இந்த கோப்பையில் எடுக்கல சிந்தனை இறங்கினாரே அந்த ஒத்தகத்தில் அந்த குதிரையிலிருந்து இறங்கினாரே இறங்கி முடிந்த அந்த பாத்திரத்தை கையில வெடித்தாரே சொல்றாரு அன்பா முட்டாளன் لان کال له برسان دي برلا بابا قال لك مرة سبحان الله عذ وجل اننا كانت حاجه كده انر شيء انر اشياء ايه اللي جماعه دي بندا وصل موتا بي جاي يبقى نال ايه هنعمل குழப்பமாகிடும் அதனாலே அதை நாம் அடுத்து வேறு எதுவும் பாதுகாப்பாக நடத்த அனுப்பி அந்த ஜனாதவ திரும்ப தோன்றதுக்கு தோண்டி பார்த்தோம் என்ன ஆச்சரியம் ஜனாதான் இல்லவாப்பா ஜனாதன் என்ன சொல்ல வர சாபாக்கள் தந்த வார்த்தையை ரொம்ப பக வேண்டி ஆக்கினார்கள் குடும்பத்தை ரொம்ப பக வேண்டி ஆக்கினார்கள் தன்னுடைய குழந்தையை ரொம்ப பகவெண்டி ஆக்கினார்கள் சொத்துக்களை ரொம்ப பகவெண்டி ஆற்றினார்கள் அல்ல அவர்களோடு இருந்தான் அல்ல அவர்களுக்கு உதவி செய்தான் முழு நாங்க பே ஒன்றையும் உமர் அவங்கள ஆட்சி காலத்தில் நிசுர் கைப்பற்றப்பட்டது அனுப்பி இஸ்லாமியிருக்கிற நதி ஒவ்வொரு வருஷமும் வசிக்குதா நதி ஒவ்வொரு வருஷமும் அப்படி வத்தி வைக்கிறோம் நதி திரும்ப ஓடுவதாக இருந்தா அந்த ஊர்ல ஒழுங்கான அழகான ஒரு குமர பிள்ளைய ஜோடி அந்த பிள்ளை நல்லா ஜோடி நக பண்ணி கொடுக்குறேன் குமர் பிள்ளைய அந்த ஆத்திர மக்களை அந்த ஆத்திரம் அந்த பிள்ளைய குடி கொடுக்கணும் அதுக்கு முறை தான் ஆறு ஓடுலாமிய ஆட்சிக்கு மக்கள் சொன்னாங்க பன்னி நின்றிருக்கு இங்க ஒரு வடக்க முன்னிக்கு இப்ப வேலை செய்யணும் அதை நன்றிக்கு முன்னாலே இப்ப இஸ்லாமிய ஆட்சி இந்த மாதிரியான இந்த மாதிரியான கேடு கண்டு வேலைகள் செய்ய முடியாது அப்படி கருந்தர் ஓட போட்டாரு பார்த்தா பண்ணி பங்களிப்பி ஜனாதிபதிக்கு லெட்டர் வருக்குது ஜனாதிபதி அவர்களே இப்படி ஒரு சம்பவம் ஊர்ல நடக்குது என்ன உடனே பார்த்தா நீங்க من عمر عمر المؤمنين رضي الله تعالى மனிதல்ல மனத்திற்கு அது அல்ல புத்தி வருவதா மண்டலக்கு வருவதா آسفة للبطريكي لن يجيز شمال سبحان الله عز وجل عند الظلعات رضي الله تعالى عند لتر باشي سفاتكاري بوكي بوكي بوكي ناينالي لا قدينالي ملتكي پانجو ورده ناينالي لتر السولي بوكي بوكي قدينالي ملتكي پانجو ورده اندو وردكو ورده ஒரு முறை என்ன சொல்லுவார்ப்புக்காக வேண்டி ஆற்றுந்தோ அல்லாத உரிமை கிடைக்கும் எந்த சித்தமும் வாழல்ல எந்த கஷ்டமும் வாழல்ல தண்ண மாற்றிக்கொண்டோம் பிள்ளைகளை மாற்றுங்களை தவறுங்க அல்லாஹாக்குவார் முஸ்லிம் பாடத்தாலைகளா என்ன கேட்கிற அளவுக்கு மாணவர்களுடைய நடைமுறைகள் கூத்துக்கள் கும்மா குமார்டே இல்ல இல்ல டீச்சர்மார்கள் சொல்றாங்க நீ தேடப்பா எல்லாத்தையும் நாங்க மாற்றி போல் ஏதோ அவருக்கு எக்ரிமெண்ட் அடிச்சு கொடுத்த மாதிரி பாது வருங்கால சமுதாயம்மாக்கிற்கமானுதம் பாப்பா அமானுதம் பெற்றோர்களே பெற்றோர்களே உங்களோட கால பிடிச்சு கேட்க பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் எடுங்க கண்டிப்பாக இருங்க அது பொப்பள புள்ளையாக இருந்தாலும் சரி ஆதரப்பு முறையில் வளர்க்க பாருங்க ஒழுங்கான புத்திகளை கொடுங்க ஒழு வழிகாட்டங்களை கொடுங்க ஒழுங்கான ஒழுங்கான மாற்றங்களை மாற்றங்கள் குறிப்பூட்டு எத்தனை வாழ்ந்தீர்கள் ஈமான இலப்புற மாதிரியான நடப்புகள் பேசு பிள்ளைகள் பேசிட்டாங்க வேணும் சொல்லல தேவை கேளுங்க இந்த வட்டமே அவ்வளவு கூட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி அவ்வளவு கூட்டிக் கொடுக்க மாதிரி அப்படியான மாமிர ஒரு வேலையாக இந்த ஊடகம் இருந்து கொண்டிருக்க அந்த உரிய இஸ்லாமிய தமிழர்களே எங்க எங்கட பொப்புல புரியல எங்கட பொப்புல புள்ளல உட எங்க நடைமுறை மோசமா பேச மலப்பு செல் அர்த்தம் அந்த புள்ளட உல குத்தம் மரியமலை கல்யாணம் துணை இல்ல புல்ல கிடைச்சிட்டு எப்படி பேசினாங்க என்ன கேட்பாங்க புள்ளோட வாழ்க்கையில தவறு வந்துட்டோம் யாரும் பேசுற உமாவை தான் பேசுற பாப்பாவை தான் பேசுற அதனால எங்க பேருகள் மந்த போடாது எங்க பேருக்கு குறுவந்த போடாது நாங்க சமூகத்துல முகம் கொடுக்கணும் சமூகத்தில் நினைச்சி நிற்கணும் அதனால இதனை மானம் மரியாதையை பாதுகாக்கிறதுக்கு பிள்ளைகளை எ பிள்ளைகள் மூலம் எத்தனைய வாழ்க்கை பொங்கலை வாழ்க்கையில் ஒழு சமூகமாக உருவாக்குவோம் எவ்வளவு ஒழுங்கான பிள்ளைகளாக பலத்திருப்போம் ஒழுங்கான வழிகாட்டுகளை காட்டுவோம் ஊர்ல இருக்கக்கூடிய உலக நாட்கள் பொறுப்புதாரிகள் முக்கியத்தர்கள் விஷயத்திலே கவனம் எடுக்கிறேன் நிர்வாகிகள் பள்ளிக்கு லைட்ட போகிறதுக்கும் சேல போகிறதுக்கும் அஞ்சாசத்திற்கு கம்பளம் கொடுக்கிறதுக்கும் அதிக கோரிக்கு கம்பளம் கொடுக்குறதுக்கும் அன்னி விஷயத்தை மெயின்டைன் பண்றதுக்கு மாத்திரம் உங்கள் நிர்வாகமாக தெரிவிக்க அல்ல இந்த நிர்வாகத்தை பற்றி ஆரம்பித்தாபத்து அல்ல கேள்வியைக்கு நான் தொகை இல்லாம இருக்கிறாங்க ஊர்ல எத்தனை வாதங்கள் தொழுகை இல்ல எத்தனை எத்தனை விதைகள் இருக்கு எத்தனை பேர் படிப்பு இல்லாம இருக்கிறாங்க படிக்கிறதுக்கு உதவி சேர்த்துக்கு எத்தனை பேர் இருக்கீங்க சின்ன சின்ன பிள்ளைகள் உமாவாப்பா இல்லாமல் கூறுக்கொள்ள செய்யக்கூடிய காலாற்றில வேறங்கே நம்ம ஊர்ல போக்கக்கூடிய பணக்காரர்களே செல்வந்தர்களே பதவி படைந்தவர்களே அல்லாஹு சொத்துக்களை செல்வங்களை தந்தது வெடி கொண்டார்களுக்கு அல்ல கூட்டு போவதற்கான சம்பாதிக்கிறது கேள்வி சம்பாதிக்க மனசிச்சிருக்கேன் அவனுக்கு கேள்வி இல்ல அவனுக்கு என்ன நடந்த சொல்லுங்க சம்பாதிச்சவன் கேள்வி இல்ல அவளுக்கு கேள்வி மனசை எப்படி சம்பாதிச்ச என்ன செஞ்ச எனவே அப்பா இப்படியான நிலைமைகளை கந்திருக்கிறான் நாங்க நிலைமைகிற ரூபுக்கு பிரயோஜனமான முறையில் கழித்துக் கொள்வோம் வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே கழிப்போம் எமது படிப்பை எமது செல்வத்தை எமது வாழ்வத்தை எமது அனைத்து நிரமற்றுக்களையும் அல்லாஹுக்காக வேண்டி அழிப்போம் அல்லாவுடைய பொருத்தத்தை அறிவோம் அல்லா தலாவோடு பாவங்கள் படையிலாம் அனுப்ப உருவானாக எமது பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் மனைவி குழந்தைகள் உறவினர்கள் சகோதரர் சகோதரர்கள் உலகத்தில் வாழ்க்கையில் முக்கியமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் பாவங்கள் படையலாம் அமைத்த உருவான வாசம்